சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் மரபணு மாற்றப்பட்ட குடல் பாக்டீரியாக்கள் பரிசோதனையில் சிறுநீரக கற்களை எதிர்த்து போராடுவதற்கான இந்த செய்தியை தான் இப்போது தெரிந்து கொள்ள போய் மனித புடல் நுண்ணுயிர்கள் பல வழிகளில் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பது நிரூபிக்கும் பல்வேறு பாக்டீரியாக்களின் வகை மற்றும் மிகுதி நோய் எதிர்ப்பு மண்டலம் முதல் நரம்பு மண்டலம் வரை அனைத்தையும் இப்போது ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும் ஒரு பொருளை குறைக்க சில பாக்டீரியாக்களை மரபணு ரீதியாக மாற்றுவதன் மூலம் நோயை எதிர்த்து போராடுவதற்கான பல வழிமுறைகளை குறிப்பித்தனர் உடல் பாக்டீரியாவை மாற்றியமைப்பதில் விஞ்ஞானிகள் வெற்றி பெற்றால் இது பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு வழிவகுப்போகும் என்று சொல்கிறேன் வெளியிட நோய் உள்ள இது ஒரு எளிய பணி அல்ல மனிதர்களின் ஏற்கனவே காணப்படும் என்ற பாக்டீரியாவை ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தினர் மேலும் ஆக்சலைட்டை உடைக்கவும் கடற்பாசியிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஊட்டச்சத்து போர்பிரானை உட்கொள்ளவும் அதை மாற்றியமைத்தனர் அதிக போர்பிராணை சேர்ப்பதன் மூலமோ அல்லது அளவை குறைப்பதன் மூலமாகவோ கோக்கை கோலா ஒரு வழியாக பயன்பவு பற்றாக்குறையால் பாக்டீரியாவை கொள்ளும் இந்த ஆய்வு மூன்று பகுதிகளைக் கொண்டது ஒன்று எடிகள் மீது மாற்றியமைக்கப்பட்ட பாக்டீரியாவை சோதித்தல் மற்றொன்று ஆரோக்கியமான மனிதர்கள் மீது சோதனை மற்றும் மற்றொன்று குடல் ஹைபராக்சூலியா மீது என்பது அளிக்கப்படாவிட்டால் கற்கள் மற்றும் பிற சிறுநீரக பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ஒரு நிலை என்று சொல்லப்படும் இணைவின் முதல் பகுதியில உணவில் ஆக்சிலேட்டுகள் அதிகரித்த எலிகளின் நுண்ணுங்கியுடன் மாற்றியமைக்கப்படும் பாக்டீரியாக்கள் சேர்க்கப்படும் நாற்பத்தி ஏழு சதவீதம் வரை குறைவு ஏற்பட்டது பின்னர் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட இறைப்பை கைபா செயல்முறை மூலம் அவற்றை எலிகளில் ஈகெச்சு தூண்டுதல் என்று சொல்வார் அந்த ஈகேச்சு தூண்டுதலை அவர்கள் தூண்டினர் இது மனிதர்களின் ஈகச்சு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று அறியப்படுகிறது இந்த முடிவுகள் நம்பிக்கூறிய நம்பிக்கைக்குரியவை கட்டுப்பாட்டு திரிப்புகளால் குடியேறிய எலிகளில் அறுவை சிகிச்சை சிறுநீர் ஆக்சலைட்டில் ஐம்பத்தோரு சதவீதம் அதிகரிப்பை ஏற்படுத்தியது ஆக்சலைட் கொண்ட விலங்குகளில் இந்த அதிகரிப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டது என்று ஆய்வுகள் கூறு எலிகளுக்கு இனி கொடுக்கப்படாத போது மாற்றியமைக்கப்பட்ட பாக்டீரியாக்கள் வெற்றிகரமாக அகற்ற பின்னர் ஆராய்ச்சியாளர்கள் முப்பத்தி ஒன்பது ஆரோக்கியமான மனிதர்களில் மாற்றியமைக்கப்பட்ட பாக்டீரியாவை ஒரு கட்டம் ஒன்னு ரெண்டு ஏ பரிசோதனையில் சோதித்தனர் மனிதர்களில் காலனித்துவம் அளவை சார்ந்தது என்ற முடிவுகள் சுட்டிக்காட்டியது அதாவது அவை போர்பிரானை அதிகரித்ததால் கோக்கை கோலா வல்கேட்டஸ் மக்கள் தொகை அதிகரித்தது மேலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் போர்பிரான் அகற்றப்பட்டவுடன் மீளக்கூடியதாக இருந்தது இருப்பினும் இரண்டு பங்கேற்பாளர்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் சிகிச்சைக்கு பிறகும் அவர்களின் நுண்ணுயிரியலில் கோக்கை கோலா வல்கேர்டஸின் நிலைத்தன்மையை காட்டின இது நுண்ணுகிரியலில் மற்ற பாக்டீரியாக்களுடன் மரபணு பொருளை மாற்றுவதன் மூலம் பாக்டீரியா உருமாற்றம் அடைந்திருப்பதை குறித்த அதிர்ஷ்டவசமாக பங்கேற்பாளர்கள் நீண்டகால காலநிதித்துவத்துவத்தால் எந்த ஆபத்தான விளைவுகளையும் அனுபவிக்கவில்லை இருப்பினும் இந்த உருமாற்றம் செயல்பாட்டில் இருக்கும் குறைபாடுகளை எடுத்துக் காட்டுகிறது இஹெச் நோயாளிகளுக்கான முடிவுகளும் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதை காட்டின ஆனால் இன்னும் சில முன்னேற்றங்களை காட்டின ஈஹெச் உள்ள ஒன்பது பங்கேற்பாளர்களில் ஆறு பேர் சிகிச்சை சராசரியாக இந்த பங்கேற்பாளர்கள் தங்கள் சிறுநீரில் ஆக்சிலேட்டுகளின் அளவு இருபத்தி குறைப்பை அனுபவித்தனர் இந்த முடிவு புள்ளி ரீதியாக குறிப்பிடத்தக்கதாக கருதப்படவில்லை ஆனால் பெரிய மாதிரி அளவை கொண்ட எதிர்கால ஆய்வுகளுக்கு இது சில நம்பிக்கையை அளிக்கிறது மாற்றியமைக்கப்பட்ட பாக்டீரியாக்களில் ஓரளவு மரபணு மாற்றம் ஏற்பட்டதற்கான ஆதாரங்களிலும் இஹெச் குழு காட்டியது காலப்போக்கில் சுற்றியுள்ள பாக்டீரியா விகாரங்களுடன் மரபணு பரிமாற்றம் காரணமாக மாற்றியமைக்கப்பட்ட போக்கை கோலாவல் கேட்டஸின் செயல்திறன் குறைந்தது இது பங்கேற்பாளர்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படும் இந்த ஆய்வு சில சவால்களையும் எஞ்சியிருக்கிறது ஆனால் அந்த முன்னேற்றம் ஏற்பட்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது எதிர்கால ஆராய்ச்சி முறைகளை செம்மைப்படுத்தவும் மாற்றியமைக்கப்பட்ட பாக்டீரியாக்களில் பிறழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கவும் உதவும் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்த நம்பிக்கையுடன் உயர் மட்டங்களில் ஒரு நீடித்த காலத்திற்கு ஒரு பொறிக்கப்பட்ட குடல் துவக்கத்துடன் மனிதர்களை காலனித்து சாத்தியம் என்பதை நாங்கள் காட்டினோம் நோயாளிக்கு சரியான இறைப்பை பாதுகாப்பு வழங்கப்பட்டால் விகாரத்தின் ஒரு டோஸ் காலனித்துவத்திற்கு போதுமானதாக இருக்கும் மேலும் அதிகளவு போர்பிரானில் கூட சிகிச்சை பாதுகாப்பானது மற்றும் நன்கு பொறுத்து கொள்ளக்கூடியது என்று கூறுகின்றனர் இவ்வாறாக நம்ம இந்த பாக்டீரியாக்கள் என்பவை எவ்வாறு நம் உடம்பை உடல் பாக்டீரியாக்கள் எவ்வாறு அவை நம் உடலை பாதிக்கின்றன என்பதை இதன் மூலம் நாம் கேட்கும் மீண்டும் மற்றும் ஒரு சயின்ஸ் செய்தியில இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் சரவணன் அறிவிச்சு நன்றி